சச்சிதானந்த கிருஷ்ணிக்கிணே நமோ வேதாந்தியுபாயம் வியசோகி ரேதாஜாஸே முனி மூர் புருஷோத்தமசிரே நோய்நம் பிரசியத்தை ஜன்மஜராமா துர்ஜயுரோமோ துராவாசோதுராரிகா இந்த தொண்ணூற்றி ஆறாவது ஸ்லோகத்தில் நாம் எழுநூற்றி எண்பதாவது நாமாவுக்கு அர்த்தம் பார்க்கணும் எழுநூற்றி எழுபத்தொம்போது அர்த்தம் பார்த்துட்டோம் துர்கஹா வரைக்கும் துராவாசகா அப்படிங்கிற சப்தத்துக்கு அர்த்தம் பண்ணணும் பார்க்கணும் दुखेन आवास्य चिते योगिभ सी दुरावासा दुखेन आवास्य चिते योगिभ सीति दुरावासा योग चि साल अमर भगवान அமருகிறார்னா வெளிப்படுகிறார் அப்படிங்கிற அர்த்தத்தில் புரிஞ்சுக்கணும் அதுக்கு நிறைய துக்கப்படணும் கஷ்டப்படணும் கஷ்டப்படணும்னா என்ன சுவாபாவிகி பிரவருத்தி எல்லாேருக்கும் ஸ்வாவம் என்ன எப்போ பார்த்தாலும் வெளியே போகிறது வெளிநோக்குடையவர்களாகவே இருக்கிறது அரசாங்கமே பண்ணியிருக்கு எல்லாரும் உள்ளே இருங்கோ உள்ளே இருங்கோ சேஃபாக இருங்கோ உள்ளே இருந்தால் சேஃபு வெளியில் போனால் துக்கம் நோய் வரும் அதனால் பாஹ்ய பிரவர்த்திங்கிறது சுவாபாவிகம் இயல்பு நேச்சர் அதாவது வெளியில் பார்க்க எதையாக பார்க்க போகிறது எதையாக கேட்க போகிறது முகர்றது சுவைக்கிறது இதே தானே திரும்ப திரும்ப பண்ணின்னு இருக்கும் ஆனால் இதெல்லாம் கட்டுப்படுத்தி உள்நோக்கி போகிறதுக்கே அந்த யமநியமங்கள் கடைப்பிடிக்கிறது அந்த பிராணாயாமம் பண்ணுறது இதெல்லாம் சுவாவம் இல்லை நாம் கல்டிவேட் பண்ணணும் டெலிபரேட்டாக கல்டிவேட் பண்ணணும் அதுக்கெல்லாம் டெலிவ வெளியில் விவகாரம் பண்ணுறதெல்லாம் நினச்சபடி வாழ்கிறது வந்து அதுக்கெல்லாம் முயற்சியே தேவையில்லை அது தானாக நடக்கிறது அந்த முயற்சியில் ஒரு சிரமமும் கிடையாது இதுன்னா வெளிநோக்கி போகிறதுனால வரக்கூடிய துன்பங்களிலிருந்து விடுபட்டு பிறவியினுடைய குறிக்கோளை தெரிஞ்சு அதுக்காக கட்டுப்பாடுகளை எல்லாம் கடைபிடித்து அப்புறம் தியானம் பண்ணி தியானத்தில் வெற்றி அடையிற வரைக்கும் எவ்வளவு உள்நோக்கில் வெளியில் புறத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கே நிறைய துக்கப்படுறோங்கிறோம் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோங்கிறோம் ஆனால் இதுக்குள்ளே ஆத்மாவை நோக்கி திரும்பி சமாதியில் பகவான் வந்து இருக்கார்னு சொன்னால் ஒரு முகப்பட்ட மனசில் ஒரு நமக்கு அப்படின்னு காலை வேளையில் மாணிக்க பாடுற மாதிரி மனசு வந்து உள்நோக்கி போகிறது அப்படி உள்நோக்கி போகிறதுங்கிறது ஆரம்பத்தில் கடினம்தான் அக்ரே விஷம் பொரிணாமே அமிர்தோபமம் அப்படின்னார் பகவான் கீதையில் ஆக துக்கேன ஆவாஸ்யத்தே ஈசாவாஸ்யம் மாதிரி ஆவாஸ்யத்தே ஆவாஸ்யத்தேன்னு சொன்னால் இருக்கிறது போய் இருக்க இழு வெளிப்படுறது அதை கஷ்டப்பட்டு தான் சித்தத்தில் பகவான் வந்து இருக்கார் யோகிகளால் சமாதியில் சித்தத்தில் கஷ்டப்பட்டு புலப்படுபவர் அப்படி மனசை ஒருமுகப்படுத்தினா தான் அந்த பெரிய உண்மை தத்துவம் புரியும் ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையாக பேர்த்துள்ள வேண்டா பிறப்பு அப்படின்னு திருவள்ளுவர் சொன்ன மாதிரி அந்த மனசை ஒருமுகப்படுத்துறதுக்கு கஷ்டப்படணும் கொஞ்சம் ஆனால் ஆரம்பத்தில் சிரமமாக இருந்தாலும் போக போக ஆனந்தமாகிடும் ஆஹ் துராவாசா துக்கேன ஆவாசா துராவாசா கஷ்டப்பட்டு தான் பகவானை உள்ள மனசில் ஆழமாக நிறுத்த முடியும் ஆனந்தமே வடிவமான சச்சிதானந்த ஸ்வரூபமான பகவானை நாம் கஷ்டப்பட்டு முடியும் அப்படி கஷ்டப்பட்டு நிறுத்தக்கூடியவராக இருக்கிறவர் அவரை வந்து இங்கே துராவாசாய நம்ம ஆனால் அர்ச்சனை அதாவது யோகிகளால் சிரமப்பட்டு தங்களுடைய உள்ளத்திலே நிலை நிறுத்தப்படுபவராக வசிக்கும்படியாக செய்யக்கூடியவராக யார் இருக்கிறாரோ அவருக்கு துராவாசகா அப்படின்னு பேர் தஸ்மை துராவாசாய நமஹா அப்பேற்பட்ட துராவாசருக்கு நமஸ்காரம் துர்வாசகா வேற துராவாசகா வேறு அது ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து துராரிணா தானவாதய தான் ஹந்தி இது துராரிஹா துராரிணய தான் ஹந்தி இராரிஹா துராரிணவாத தானவாதயனா அசுரர்கள் ராட்சசர்கள் அவர்களையெல்லாம் பகவான் அப்பப்போ அவதாரம் எடுத்து அம்சாவதாரமோ பூர்ணாவதாரமோ எடுத்து அப்பப்போ எல்லாரையும் வதம் பண்ணுகிறார் ஆஹ துராரினா துராரினகனா ரொம்ப மோசமான காரியங்களை செய்யக்கூடிய சமூக விரோதிகள் சத்ருக்கள் அவர்களையெல்லாம் எப்படி அழிக்கணுமோ அப்படி அழிச்சுடுறார் பகவான் அஹ துராரிகா துராரிக்னே நமஹா அப்படிதான் வரும் துராரிகா அப்படிங்கிற இந்த சப்தமானது சதுர்த்தி பக்தியில் துராரி நம ஆக தீயவர்களை அழிப்பவர் அப்படின்னு அர்த்தம் தீயவர்களை அழிக்கின்றவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு அர்த்தம் அடுத்த ஸ்லோகம் சுபாங்கோலோக்காரங்க சுதந்தோஸ்தந்துவர மகாக்கர்மா கிருத்தர்மா கிருத்தமாக சுபாங்கோலோகாரங்க சுதந்துஸ்தந்துவர்தன மகாக்கர்மா கிருத்தர்மா கிருத்தமாக இதுலேயும் நான்கு நான்கு எட்டு நாமக்கல் இருக்கின்றன பாஷியத்தை படிக்கலாம் சுபாங்கோபனை அங்கை தேயத்துவாத் சுபாங்க அதாவது பகவானை நம்ம தியானம் பண்ணுறபோது அவர் எப்பேற்பட்ட தியேயஸ்வரு தியேயான்னா தியானிக்கப்படுகிறவர்னு அர்த்தம் எப்பேற்பட்ட அங்கங்களோட தியானம் பண்ணுறோம்னா பகவான சசங்க சக்கரம் ச கிரீட்ட குண்டலம் சபீத வஸ்திரம் சரசீருவேக்ஷனம் சஹாரவக்ஷஸ்தலோபிகபம் நமாமி விஷ்ணும் சிரசா சதுர்புஜம் அங்கங்கள்லாம் இருக்கே திருமுடியிலேருந்து திருவடி வர ஒரு ஒரு உறுப்புகளையும் பார்த்தோமுன்னா அதெல்லாம் ரொம்ப ப்ரப்போர்ஷனெலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது தெய்வீகமான உறுப்புகள் உடல் உறுப்புகள் தெய்வீகமான மனதை பண்படுத்துகிற அந்த தெய்வீக உறுப்புகளாக பகவானை தியானம் பண்ணுறோம் பகவானை தியானம் பண்ணுறபோது அவருடைய சிகை எப்படி இருக்குது திருமுடி எப்படி இருக்குது கண்கள் எப்படி இருக்குது நெற்றி எப்படி இருக்குது காதுகள் இப்படியெல்லாம் ஒரு அவயவங்களை பார்க்குறோம் இல்லையா அந்த அங்கங்கள்லாம் शुभांग शुभ शोभनि अंगे दैवीक उपालेयत्वा ध्यान शुभांग शुभार अगर अह शुभा नम शुभााय नम ஏற்கனவே ஐநூற்றி எண்பத்தி ஆறாவது நாமத்துலேயும் இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு குறிப்பு காணப்படுது சுபாங்கா என்னமா அப்புறம் லோகசாரங்க லோகாநாம் சாரம் சாரங்கவத் பங்கவத் கிருதி லோகசாரங்க பிரஜாபதிர்லோக்கானபத் பிரபோகத் இதுசார பிரணவிய சொல்ற ஆதிஷங்கோ சாரம் சாரங்கவத் கிருதி அதாவது உலகத்தினுடைய சாரம் எதுவோ அதை உடையவராக பகவான் இருக்கார் உலகத்தினுடைய சாரம் என்னன்னா பிரபஞ்சத்தோட சாரம் சச்சிதானந்தந்தான் தூய உணர்வு தூய இருப்பு தூய இன்பம் ஆக லோக்கானாம் சாரம்னா உலகத்தினுடைய சாரம் என்ன சாரம் அதிஷ்டானம் காரணம் எல்லாம் ஒன்று தான் ஆ சாரங்கவத்து சாரங்கவத்துன்னா சாரங்கம்ங்கிறதுக்கு இங்கே ப்ருங்கங்கிறது ப்ருங்கம்னு சொன்னால் இந்த தேனை எடுக்கிற வண்டு வண்டு தேனி பூச்சின்னு வச்சுக்கோங்களேன் பிருங்கவத்து அந்த அரீங்காரம் பண்ணுற அது என்ன பண்ணோம்னா எல்லா புஷ்பங்கள்லையும் இருக்கக்கூடிய சாரத்தை தான் எடுத்துக்கும் அது மாதிரி பிருங்கவத்து கிருண் ஆதி ஆக உலகத்தின் சாரத்தை எடுத்து கொள்ளுகிறது ஆக லோக சாரங்கமாக இருக்கிறார் அப்படி அர்த்தம் அதுக்கு ஸ்ருதியை கோட் பண்ணுறார் பிரஜாபதிர் லோகான் அபியதபத்து சாரங்காங்கிறதுக்கு ப்ருங்கஹான்னு அர்த்தம் சாரங்க ஸ்ச்சாத்தே பிருங்கே குரங்கேரி மதங்கஜே அப்படின்னு சொல்லி பாடம் இத்திய அபிதான கோஷத்தில் இருக்குது ஆஹா சாரங்கசக்தது சாரங்க இவ சாரங்கா இது கௌண சாரங்கசப்தா எப்படி சாரங்கம் அதாவது அந்த தேன் வண்டு புஷ்பங்களில் இருக்கக்கூடிய மகரந்தங்களை கிரஹிச்சிக்கிறதோ அப்படி பகவானும் பக்த ஜனங்களுடைய புஷ்ப பத்திர புஷ்பங்களில் இருக்கக்கூடிய அர்ப்பணரூபமான சாரத்தை கிரகிச்சிக்கிறார் அப்படி ஒரு அர்த்தம் இருக்குது அதுதான் முக்கியமான அர்த்தமாக இருக்குது சாரம் மாதவ சேவனம் சம்சாரே கிம் சாரம் கிம் சாரம் கம்சாரே ஷரண கமல பரிபஜனம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கான் சாரம் மாதவ சேவனம் அதாவது பகவான் என்ன பண்ணுறாரா பக்தன் என்ன கொடுக்குறான்னு பார்க்கறத விட அவனுடைய பக்தி பக்தியை கிரகிக்கிறாராம் அப்படி பக்தர்களுடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த அன்பை சுவைக்கிறார் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு லோக சாரங்கான்னு சொன்னால் அன்பர்களின் அன்பர்களின் உள்ளத்தில் இருக்கும் அன்பை சுவைப்பவராக அன்பை கிரகிக்கிறவராக அவர் இருக்கிறார் இதுதான் முக்கியமான அர்த்தம் லோகானாம் சாரம்னு சொன்ன சச்சிதானந்தம்ங்கிறத விட இந்த அர்த்தம் தான் விசேஷமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு ஆ இந்த சம்சாரத்தில் என்ன சாரம் என்ன சாரம்னா கம்சனை கொன்றவனுடைய தீய எண்ணங்களை அழித்தவனுடையன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் கம்சனை கொன்றவனுடைய சரண கமல பரிபஜனம் அப்படின்னு ஏதோ ஒரு புஸ்தகத்தில் இருக்குது சம்சாரே கிம் சாரம் சங்கராச்சாரியர்னு சொல்லியிருக்கார் இந்த விசாரம் பண்ணுறதான் சாரம்னு இங்கே வேறு ஏதோ புஸ்தகங்களில் காணப்படுகிறது போல் இருக்குது வியாக்கியானக்காரர் சொல்கிறார் புஸ்தகத்தை சொல்லலை சம்சாரே கிம் சாரம் அப்படின்னா கம்சாரேஹே சரணகமல பரிபஜனம் இந்த கம்சனை கொன்றவன் கம்சாரிஹி அப்படின்னு பகவான் கிருஷ்ணனுக்கு ஒரு பேர் கம்சனை கொன்றவன் ஆஹ கம்சாரி கம்சாரேஹே சரணகமல பரிபஜனம் அவனுடைய திருவடி தாமரைகளை நன்கு வழிபடுவதுதான் இந்த வாழ்க்கையின் சாரமாகும் அவனை வழிபடுறது அந்த வழிபாட்டினுடைய அது அது பொதுவான அர்த்தம் அந்த பக்தருடைய அன்பை கிரகிச்சுக்கிறாருங்கிறது தான் இங்கே முக்கியமான அர்த்தம் லோகசாரங்காயநா அப்படி ஒரு அர்த்தம் பிரஜாபதிஹி லோகான் அபியதபத்து இது ஸ்ருதேக அப்புறம் அடுத்தது என்னென்னா பிரஜாபதிஹி லோக்கான்னு அபியதபத்து அப்படின்னு சாந்தோக்கிய ஸ்ருதியில் இருக்குது சாந்தோக்கிய உபனிஷத்தில் ரெண்டு இருபத்தி மூணு ரெண்டு அங்கே இந்த மந்திரம் இருக்குது பிரஜா பிரஜாபதிர் லோகா நபத்து அந்த த்ரெயி வியாகிருதி துவாரா பிரணவ பிரணவத்தை லோகசாரத்துவமாக சொல்லியிருக்கு இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் லோகசாரஹா அப்படின்னு சொன்னால் பிரணவஹா உலகத்தின் சாரம் என்ன பிரணவம் ஓங்காரம் பிரபஞ்சத்தின் சாரம் ஓங்காரம் சமஸ்ததார்த்தங்களின் சாரம் பதங்கள் பதங்கள் ப சமஸ்ததார்த்தத்தின் சாரம் இறைவன் பதங்களின் சாரம் ஓங்காரம் பிரணவ தேன பிரதிபத்தவியா இது வா லோகசாரங்கிறதுக்கு ஒரு அர்த்தம் அதுக்கு பிரமாணம் இந்த ஸ்ருதி பிரஜாபதிர்லோகானபியதபத்து அப்படிங்கிற சாந்தோகியிருத்தியை பிரமாணமாக கொண்டு பார்ப்போமேயானால் லோகசாரகாங்கிறதுக்கு பிரணவகாங்கிற அர்த்தம் வருகிறது பிரணவத்தினால் அடையப்படுபவர் தேன பிரதிபத்தவியா தேன பிரணவேன பிரதிபத்தவியகா அந்த பிரணவத்தினால் அடையப்படுறவர் அதாவது பிரணவத்தை தியானம் பண்ணினால் சித்தசுத்தி பிரணவத்தை விசாரம் பண்ணினால் ஜானம் அப்படி பிரம்ம ஜானம் ஆஹ் புருஷோதராதித்வாத்து சாதுத்வம் அப்படின்னு ஒரு வாக்கியம் இருக்குது அதாவது புருஷோதராதித்வாத்துங்கிறது ஒரு சூத்திரம் பாணினியோட சூத்திரம் புருஷோதராதி அப்படின்னு இருக்குது அது மாதிரி இதை இந்த லோகசாரங்காக்கு இப்படி அர்த்தம் சொல்கிறதுக்கு அந்த வியாக்கரண சூத்திரம் உபகாரமாக இருக்குது அப்படிங்கிறதுனால அது மாதிரி இது சாதுத்துவம் லோகசாரகா லோகசாரங்கிறது சரியாகத்தான் சொல்லியிருக்கு அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு அது வியாக்கரண விஷயம் அடுத்தது சுதந்துங்கிற நாமாவுக்கு அர்த்தம் புரஷோதராதித்வாத்து சாதுத்வங்கிறது நான் படிக்கிறபோது சொல்லலை இப்போ புரிஞ்சுக்கோங்க சோபனா தந்து விஸ்தீர்ணா பிரபஞ்சா அஸ்ய இதி சுதந்து அஹ சுதந்துனால் என்ன அர்த்தம்னா நல்ல தந்து தந்துனால் சாதாரணமாக நூலுன்னு அர்த்தம் இந்த இடத்துல தந்துகுனா விஸ்தீர்ணான்னு அர்த்தம்னு சொல்கிறார் மங்களகரமான விஸ்தீர்ணமானது எதுன்னா இவருடைய இவருடைய படைப்பு பிரபஞ்சம் விஸ்தீர்ணா பிரபஞ்சா அஸ்யா அஸ்ய இத்தி சுதந்து யாருடையதாக யாருடைய இந்த பிரபஞ்சமானது இந்த பிரபஞ்சமானது நன்கு வி விரிந்திருக்கிறதோ யாருடைய இந்த பிரபஞ்சமானது நன்கு விரிந்திருக்கிறதோ அப்படிங்கிறோமே அது சுதந்துகுன்னு அர்த்தம் சூழ்நா நல்ல தந்துகு அப்படின்னு சொன்னால் விஸ்தீர்ணம் அர்த்தம் சிறந்த பிரபஞ்சத்தை உடையவராக சிறந்த பிரபஞ்சமாக விளங்குபவராக இருக்கின்றவர் அப்படிங்கிற அர்த்தம் சுதந்தவே நமஹா உக்கார்த்திங்க மகாமரி சுந்தே நமே தன் வீதி தமே தன் வீதையிவா தன்வர் தமே தன் வேதயர் தந்துவர்தனா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் சொல்கிறார் அதாவது இந்த பிரபஞ்சத்தை வளர செய்கிறவரும் அவர்தான் இந்த பிரபஞ்சத்தை வெற்றவரும் அவர் தான் சம்சார விரட்சத்தை வெட்டுறோங்கிறோமே அந்த அர்த்தத்தில் பிரபஞ்சத்தை விருத்தி பண்ணுறார் பிரபஞ்சத்தை நாசம் பண்ணுறார் ஞானத்தினாலேயும் சரி ஞானத்தினாலே அழிக்கிறதுங்கிறது நம்ம சொல்கிறோம் இல்லையா பற்ற விடுறது பிரபஞ்சத்தை அழிக்கிறதுங்கிற அர்த்தத்தில் சொல்லுவோம் ஆனால் இவர் தந்துவர்தனகான்னு சொன்னால் பிரபஞ்சத்தினுடைய வளர்ச்சிக்கும் அருள் புரியிறவர் பிரபஞ்சத்தில் யாரும் சரியாக நியமங்கள்லாம் குறிப்பாக மனித சமூகம் கடைப்பிடிக்கலன்னு சொன்னால் காலப்போக்கில் அது எல்லாத்தையும் அழிக்கவும் செய்வார் ஆக்கவும் செய்வார் அழிக்கவும் செய்வார் ஆஹ் தந்துங்கிறது பிரபஞ்சம்னு அர்த்தம் வர்தனான்னு சொன்னால் ரெண்டர்த்தம் ஒன்று விருத்தி பண்ணுறது இன்னொன்று வெட்டுறது ரெண்டர்த்தம் சொல்லியிருக்கு ஆ சிருஷ்டிஸ்தி லய கர்த்தா சிருஷ்டிஸ்தி சிருஷ்டி காரணபூதா படைப்பின் தலைவன் என்ற பொருளை சொல்லியிருக்கு அடுத்தது இந்திர கர்மா இந்திரஸ்ய கர்மேவ கர்மா அஸ்ய இந்திர கர்மா ஐஸ்வர்ய கர்மா இத்தியர்த்தா இந்திர கர்மாங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா அனைத்தையும் ஆளக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவர் ஐஸ்வர்ய கர்மா இந்திரனுடைய கர்ம இந்திரனுக்கும் ஆட்சி உண்டு இந்திரனை விட இந்திரனையும் சேர்த்து ஆட்சி சக்தி அந்த பரமேஸ்வரனுக்கு மகாவிஷ்ணுவுக்கு இருக்கிறதுனால இந்திரசிய கர்மா இந்திரனுடைய கர்மத்தைப் போல இவருக்கும் கர்மா என்ன கர்மான்னா ஐஸ்வர்ய கர்மை ஐஸ்வர்யம்னா ஈஸ்வரஸ்ய பாவகா ஈஸ்வரியம் எல்லாத்தையும் ஆள்ற சக்தி அதுக்கு பேர் ஆஹ் இந்திராதி தேவர்கள் வந்துவிட்டு போவார்கள் ஆனால் இவர் எப்பவும் எல்லாத்தையும் ஆள்றவராக இருக்கிறார் அந்த பாவனையில் சொல்கிறோம் ஆஹா இந்திர கர்மனே நமகா அடுத்தது மகாக்கர்ம மகாந்தி வியதாதீனி பூதானி கர்மாணி காரியணி அசி இது மகாக்கர்மா மகாக்கர்மான அனர்த்தம் மகாந்தி மகாந்தினு அனர்த்தம் வியதாதீனி வியத்துனா ஆகாஷம் ஆகாஷம் முதலான பஞ்சபூதங்கள் அதெல்லாம் அந்த கர்மங்கள் அந்த கர்மங்கள்லாம் என்னது காரியாணி அஸ்ஸை அதெல்லாம் இவர் இவருடைய செயலால் தான் அவைகள்லாம் வெளிப்படுகின்றன ஆகினால பெரிய காரியத்தை செய்கிறார் பஞ்ச மகாபூதங்களையெல்லாம் இவருடைய காரியங்களாக செயல்களாக இருக்கின்றன அந்த பஞ்ச மகாபூதங்களையெல்லாம் செயல்படுத்தக்கூடியவராக இவர் இருக்கார் மகாகர்மா பெரிய வேணம் மகாகர்மனே நமஹா ஆஹ கிருத்தக்கர்மா அடுத்தநாம கிருத்தமேவசர்வம் கிருத்தாத் ந க்த்தவியம் கிஞ்சிதபி கர்ம அச வித்தியே கிருத்தகர்மா தர்மாத்மகம் கர்ம கிருத்தவான் வா அர்த்தம் சொல்கிறார் கிருத்தகர்மாங்கிறது ஆ பகவான் வந்து செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடித்தவர் அவருக்குன்னு பர்சனலாக ஒன்றும் பண்ணிக்க வேண்டாம் பகவான் பகவத்கீதையில் சொல்கிறார் மூணாவது அத்தியாயத்தில் அர்ஜுனா எனக்கு எனக்குன்னு நான் பண்ணிக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை அடையாத ஒன்றை அறியாத ஒன்றை அறியணும்னோ அனுபவிக்காத ஒன்றை அனுபவிக்கணும்னோ எனக்கு கிடையவே கிடையாது ஆனாலும் சமூகத்தில் அக்ஞானிகளுக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்காக வேண்டி சம்சாரிகளுக்கெல்லாம் வழிகாட்டுறதுக்காக வேண்டி நான் எல்லாரை காட்டிலும் செயல் புரிகிறேன் செயல் புரிந்து கட்டுகிரேன் வயிஹாட்டுகிரேன் நே பாஸ்தி கத்தவியம் திருஷுலோக்கிச்சனவாத்தம் அவ்வியம் வர்த்தி பகவத்கீத்தை மூணு அயத்தில் இருவத்திரண்டோ இறுவத்தூணோக்கோ அஹ நம் கிச்சிதபி கர்மா அசியை இது கம அது வேண்டியது சஞ்சத் நாள் சர்வா கிருத்தார்த்தன் சொல்கிறோமே பகவான் நித்திய கிருத்தார்த்தன் நம்ம தான் ஒரு காலத்தில் ஒன்றத்தையும் செய்யாமல் இருந்து அப்புறம் செய்ய முடித்தவங்கிறோம் செய்ய வேண்டியதை செஞ்சு விட்டேங்கிறேன் அப்போ ஒரு காலத்தில் செய்ய வேண்டியதெல்லாம் இன்னும் பாக்கி இருக்குது செய்ய முடியலங்குறோம் பகவானுக்கு எப்போதுமே செய்ய வேண்டியது என்ன பாக்கி இருக்குது அவருக்கு அடைய வேண்டியது என்ன இருக்குது ஆப்த காமகா நித்தியானந்த ஸ்வரூப்பாக அவருக்கு என்னத்துக்கு ஆகவே செய்ய செய்யும் செய்கை செய்து முடித்தவன் கிருத கர்மனே நமகா அது ஒரு அர்த்தம் இன்னொரு அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா பிரபஞ்சத்தில் ஜனங்களெல்லாம் புண்ணியத்தை பண்ணுறத்துக்கான விஷயங்களை கொடுத்தவர்னு அர்த்தம் கிருத்தக்கர்மா எல்லாரும் புண்ணியத்தை பண்ணுறத்துக்கு வழிவகுத்து கொடுத்துருக்கார் பகவான் தர்மாத்மகம் கர்ம கிருத்தவான் அப்படி சொல்லலாம் இல்லாட்டி என்னென்னா படைப்பில் பகவான் என்ன பண்ணுறார் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறார் அதர்மத்தை நீக்கிறார் நம்மெல்லாம் புண்ணியம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கார் அந்த அர்த்தம் ஒன்று சமூகத்தில் எப்பெல்லாம் தர்மம் கீழே போகிறதோ அப்போல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுறார் தர்ம சமஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேங்கிறாங்க இல்லையா அதனால தர்மாத்மகம் கர்ம கிருத்தவான் எப்பவும் தர்மத்தை பண்ணுறதுக்காக அவதாரம் பண்ணுகிறார் அப்படிங்கிற அர்த்தத்துலேயும் கிருத்தமணே நம அப்படின்னு அர்த்தம் அப்புறம் எனது கிருத்தமாக கிருத்தான்னு சொன்னால் இங்கே கிருத செய்யப்பட்ட வேதாத்மக ஆகமாக ஏனாகமாக படிக்கணும் கிருத்த வேதாத்மக ஆகமாக ஏனி கிருத்தகமாக அஸ்ய மகதோ பூதஸ்ய நிஸ்வசிதமேதத் எதிர்பேதா இத்தியாதிஸ்ரு அதாவது கிருதாகமஹான்னு சொன்னால் வேதத்தை அனுகிரகம் பண்ணியிருக்கார்னு அர்த்தம் வெறுமனை படைச்சது மாத்திரமில்லை இந்த படைப்பில் நாம் வாழ்வதற்கான உபதேசங்களையும் வகுத்து கொடுத்துருக்கார் எத்தனையோ நூல்கள் மகான்கள் எல்லாம் நமக்கு அனுகிரகம் செய்திருக்கிறார் ஆஹா இந்த உலகத்தில் நாம் சாந்தியாக அமைதியாக வாழ்வதற்கு இறைவன் எத்தனையோ உபாயங்களை நமக்கு கொடுத்துருக்கிறார் ஆஹா வேதாத்மகா ஆகமஹா வேதஸ்வரூபமான ஆகமகா ஆகமஹானால் இறைவனிடமிருந்து வந்ததுன்னு அர்த்தம் வேதஸ்வரூபமான வேதஸ்வரூபமாக இறைவனிடமிருந்து வந்தது வேதான்னா ஞானம்னு அர்த்தம் ஆகமஹான்னு சொன்னால் பகவான்கிட்ட இருந்து வந்ததுன்னு அர்த்தம் யாரால இந்த வேதங்கள் நமக்கு உலகத்துக்கு கிடைச்சதோ அவருக்கு பேர் கிருதாகமஹான்னு பேர் அதுக்கு பிரமாணம் சொல்கிறார் பிருகதாரண்ய உபனிஷத்தில் ரெண்டு நாலு பத்தாவது மந்திரத்தில் சொல்லியிருக்கு அஸ்ய மகதோ பூ தஸ்ய நிஸ்வசிதமே தத்யதேதா அப்படின்னு அந்த உபனிஷத்தில் சொல்லியிருக்கு இதுதான் பிரம்மசூத்திரத்தில் மூணாவது சூத்திரமாக இருக்குது சாஸ்திர யோனித்வாத் அப்படிங்கிறது தான் அஹ கிருத்தகமாகங்கிறதும் சாஸ்திரயோனிங்கிறதும் சாஸ்திரகாரணம்னு அர்த்தம் சாஸ்திரத்தை வெளிப்படுத்தினவர்னு அர்த்தம் அஹ கிருத்தகமாக இந்த ஸ்லோகம் பூர்த்தியாகிறது சுபாங்கோலோகசாரங்க சுதந்தவர்தன மகாக்கர்மா கிருத்தர்மா கிருத்தகமாக ஆஹா தொண்ணூற்றி எட்டாவது ஸ்லோகம் படிக்கிறோம் இப்போ அடுத்தது உத்வ சுந்தர சுந்த உத் சுந்தர சுந்த ரத்னாபுலோச்சனநாபுலோச்சனாஜனி அர்கோவாஜசனி ஜயந்த் ஜயீ உத்வ சுத்னாச்சனோ வாஜசன உபவாக்கு அர்த்தம் பாக்கலாம் உத்ஷ்டம் பன்மஸ்வேதி உபத்தி வா உபவ ஏற்கனவே உத்பவக் க்பனோ தேவஹா ஸ்ரீகர்பரமேஸ்வரான்னு பார்த்துருக்கோம் இங்கே உத்பவான்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா உத்கிருஷ்டம் பவம் ஜென்ம அதாவது அவதாரம்னு அர்த்தம் உத்தமமான அவதாரங்களை எடுத்தவர்னு அர்த்தம் ஸ்வேச்சையா பஜதீ தி தன்னுடைய இச்சையினால் பகவத்கீதையில் சொன்ன மாதிரி பிரகிரும்வா அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயையா தன்னுடைய இச்சையினால் உயர்ந்த பிறவிகளை பகவான் எடுக்கிறாராம் ஆகையினால் உத்பவான்னு ஒரு அர்த்தம் அதே சமயம் உத்கதம் அபகதம் ஜென்மஸ்தி அவருக்கு பிறப்பு உண்மையிலே கிடையாதான் அதுதான் நாலாவது அத்தியாயத்தில் பகவத்கீதையில் சொன்னார் எனக்கு பிறப்பு இல்லைன்னாலும் பிறப்பை வெளிப்படுத்தி கொள்ளுகிறேன் உத்கதம் அபகதம் ஜென்ம அஸ் அபகதம்னா உத்கத்தம் முதல்ல உத்கிருஷ்டம் ஜென்ம உத்கிருஷ்டம் பவம் ப உத் பவகான்னு இருக்கு இல்லையா உத்கிருஷ்டம்னா உயர்ந்த பவம்னா தோற்றம் இப்போ என்னென்னா உத்கதம் அப்படின்னா நீங்கியேன்னு அர்த்தம் அபகத்தம் பவ பவங்கிறது பிறப்பு பிறப்பு நீங்கியவர் பிறப்பற்றவர் அப்படின்னு அர்த்தம் எதுனால் அப்படி சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்டால் சர்வ காரணத்துவத் எல்லாத்துக்கும் காரணமாக இருப்பதனால் அவரிடமிருந்து தான் எல்லாம் அவர் எதனிடமிருந்தும் வரவில்லை அப்படிங்கிறதுனால அதுவும் கீதையில் பகவத்கீதையில் பார்க்கிறோம் மற்ற பரதரம் நான்கத்து கிஞ்சித் அஸ்தி எனக்கு காரணம் கிடையாது நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் ஆஹ சச்சிதானந்த ஸ்வரூபம் அதே அர்த்தம் உத்பவ ஆஹா உத்பவசப்தத்துக்கு ரெண்டு அர்த்தம் உயர்ந்த பிற உயர்ந்த தோற்றம் உயர்ந்த பிறவி அப்படின்னு ஒரு அர்த்தம் பிறப்பற்றவர்னு மற்றொரு அர்த்தம் சுந்தர அடுத்த நாம வித் விஸ்வ அதிசாயி சௌபாகியசாலித்வாத் சுந்தர விஸ்வ அதிசாயி சௌபாகிய ஷாலித்வாத் சுந்தரஹா அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் சுந்தரஹான்னா அழகுன்னு அர்த்தம் இந்த பிரபஞ்சத்தையே பிரபஞ்சமாகவே விளங்குகிறார் இந்த பிரபஞ்சம் எவ்வளோ அழகாக இருக்குது விஸ்வ அதிசாயி த விஸ்வ அதிசாயி இந்த பிரபஞ்சத்திலையே பகவான் எப்படிப்பட்ட ஒரு மகிமை இப்பேற்பட்ட மகிமையாக இருக்கார் அவர் ஆ விஸ்வரூபமாக இருக்காருங்கிற அர்த்தத்தில் சுந்தரஹா சௌபாகியசாலித்வாத் அனைத்து பாக்யங்களையும் உடையவராக இருக்கிறார் எல்லா விதமான பாக்யங்களும் உடையவர் அக அகத்திலும் புறத்திலும் அகத்தில் வந்து நல்ல குணங்களால் அழகாக விளங்குகிறார் இந்த பிரபஞ்சத்துக்குள்ள உத்தமமான குணங்கள் ரூபமாக பகவான் விளங்குகிறார் பிரபஞ்சமாக வெளியில் தோற்றமும் அழகு புறமும் அழகு அகமும் அழகு அப்படிங்கிற அர்த்தத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கு அஹ சௌபாகியசாலித்வாத் சுந்தரகா அடுத்தது சுஷ்டு உனத்தி சுஷ்டுனத்தி இது சுந்த உந்தீ க்ளேதனே இது தாத்தோ பச்சாத் ய் ஆதிரிபாவஷோதராதி பரூபம் இதான் சுந்த உத்வ சுந்தர சுந்தான் இருக்கு இல்லையா இந்த சுந்தங்கிறதுக்கு அர்த்தம் என்ன சொல்கிறார் கருணாகரகான்னு அர்த்தங்கிறார் கடைசியில் கன்க்ளூஷன் என்னன்னா கருணையே வடிவெடுத்தவர் தன்னுடைய பக்தர்களிடம் மனதை பறிகொடுப்பவர் அப்படிங்கிற அர்த்தம் சுஷ்டு உனத்தி இத்தி சுந்தகா அப்படின்னா இந்த உந்திங்கிறதுக்கு நன்றாக கருணையை வெளிப்படுத்துபவர்னு அர்த்தம் ஈரமான உள்ளமுடையவர் கலேதனே ஆர்திரி பாவசிய வாச்சகா மனசு அப்படியே இறங்கிறது இழகிறது கசியிறது உள்ளம் உருகுகிறது இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா பக்தர்களின் பக்தியை கண்டு உள்ளம் உருகுபவர் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்கிறார் கருணாகரா இத்தியர்த்தா உத்வா சுந்தர சுந்த புருஷோதராதித்வாத் பரரூபத்வங்கிறதெல்லாம் வியாக்கியான வியாக்கரண விஷயம் ரத்னசப்தேனாலட்சியத்தே ரத்னவத் சுந்தரா நாபி அஸ்யநாப ரத்னசப்தேன சோபாலக்ஷே அதாவது சிறந்த ஒளின்னு அர்த்தம் சோபான்னு சொன்னால் சிறந்த ஒளி பிரகாசம் அப்படின்னு அர்த்தம் எப்படி ஒரு ரத்னம் அதாவது ஜம்னு சொல்கிறோமே அதாவது மணி ஒளி எல்லாம் வருகிறதே வைரம் வைடூரியம் கோமேதகம்லாம் சொல்கிறோமே அது மாதிரி ஒளி பொருந்தியவராக எப்படி எப்படின்னா ரத்ன நாபாகாங்கிறது பத்மநாபகா மாதிரி ரத்னவது சுந்தரா நாபிகி இந்த நாபி இருக்கே பகவானுடைய தொப்புள் கொடி இருக்கு அது ஒளி பொருந்தியதாக அழகியதாக இருக்கிறது ஆர் ஜுவல்லாம் பார்த்தா நமக்கு அது அழகாகவும் இருக்குது பிரகாசமாகவும் இருக்குது அது மாதிரி இவர் அழகான தொப்பிழை உடையவர் பிரகாசமான தொப்புள் கொடியை உடையவர் தொப்பிழை உடையவர் ஆகையினால ரத்னாபாய நம அப்படின்னு அது நாம அடுத்து சுலோச்சனா சோபனம் லோச்சன நயனம் ஜானம் வா அது சுலோச்சனோபம் லோச்சனம் வா அது சுலோச்சன சுலோச்சன்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா சோபனம் லோச்சனம் லோச்சனம்னா கண் சிறந்த கண்கள் தொப்பில் சொன்னார் இப்போ கண்களை சொல்கிறார் ஆக அழகிய கண்களை உடையவர் ஆஹ சுந்தரராஜன் இப்படின்லாம் சொல்கிறோமே பெருமாளை இங்கே தாடிக்கொம்பில் இருக்கார் கள்ளழகர் அழகன்னே பேர் இந்த ஊரில் நிறைய பேருக்கு அழகராஜாங்கிறது அந்த பேரை வச்சு தான் இருக்குது ஆக நிறைய பேருக்கு அப்படி இருக்குது அழகர் சாமி எல்லாம் அவரை வச்சு தான் மதுரையில் இருக்கிற கள்ளழகருடைய திருநாமந்தான் அது ஆ சோபனம் லோச்சனம் நயனம் கண் நயன லோச்சனம்னா நயனம்னு அர்த்தம் சொன்னார் இன்னொரு அர்த்தம் சொல்கிறார் ஞானம் வா அறிவு சிறந்த அடி அறிவை உடையவர் திருவள்ளுவரோடது படித்தோம் இல்லையா கண்ணுடையர் என்பவர் கற்றோர் என்னென்ப ஏனை எழுத்தன்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு ஆகவே ஞான கண்ணுங்கிற அழகான ஞான ஞானம் எப்பவுமே அழகுதானே உடலில் இருக்கிற அழகாவது வரும் போகும் ஆக அறிவழகு அறிவழகன் அப்படின்லாம் பேர் வைக்கிறோம் இல்லையா அந்த அர்த்தத்தில் சொல்கிறார் சுலோச்சனா சோபனம் லோச்சனம் நயனம் ஞானம் வா ஞானம்வானால் அல்லது ஞானமோ கண்களோ அறிவோ ரெண்டும் எடுத்துக்கலாம் சுலோச்சனஹா அறிவு அழகாக கண்கள் அழகாக இருக்கும் இல்லாட்டி கண்கள் அழகாக இருந்தால் கூட அது சரியாக பிரகாஷிக்காது அந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும் அர்க்கஹா அதுக்கு அடுத்த நாம பிரம்மாதிபிஹி பூஜ்யதமைஹி அபி அர்ச்சனீயத்வாத் அர்க்கா பிரம்மாதிபிஹி பூஜ்யதமைஹி அபி அர்ச்சனீயத்வாத் அர்க்கஹா அர்க்கானா சாதாரணமாக சூரியனுங்கிற அர்த்தத்தில் சொல்லுவோம் இங்கே என்ன சொல்கிறார் அர்ச்சனீயத்வாத் அர்க்கா பிரம்மாதி அதாவது உலகத்தில் எல்லாராலையும் பூஜிக்கப்படுற பிரம்மா பிரம்மாவே அவரை பூஜிக்கிறார்னா பிரம்மாவை எல்லோரும் பூஜிக்கிறார்கள் ஆனால் பிரம்மா யாரை பூஜிக்கிறார்னா பிரம்மா தன்னுடைய கமண்டல ஜலத்தினால மகாவிஷ்ணு பாதத்தை பூஜை பண்ணுறதாக சொல்கிறது உண்டு அதிலிருந்து தான் கங்கையே வந்ததுன்னு சொல்கிறவர்தான் ஹரிபத பாத்திய தரங்கிணி கங்கே அப்படின்னு சொல்லுவோம் வாம வாமனாவதாரம் வந்து எடுத்தபோது அப்படி பண்ணினார்கள் அப்படிலாம் சொல்லுவார்கள் ஆஹ் பிரம்மாதிபி பூஜ்யதமயி அப்பி அவர்களாலும் பூஜ்ய பூஜிக்க தகுந்தவர்களில் உயர்ந்தவர்களால் பூஜிக்கப்படுபவராக இருக்கிறார் அர்ச்சனீயத்வாத்து அர்க்க அப்புறம் அடுத்தது வாஜசனா வாஜம் அன்னம் அர்த்தினாம் சனோதி இ வாஜசனா வாஜம் அன்னம் அர்த்தினாம் சனோதி ததாதி இஜசனஹா அன்ன நாராயணன்னு சொல்லுவார் ஸ்ரீரங்கத்திலாம் நம்ம அண்ண பூர்ணிங்கிறோம் அங்கே அன்ன நாராயணன் இருக்கார் ஆஹா வாஜம் வாஜம்னு சொன்னால் அன்னம் வாஜஷ்டமே இப்படி சொல்கிறோம் இல்லையா முதல்ல நமக்கு சாப்பாடு தானே வேணும் உணவு வேணும் அது அர்த்தினாம் சனோதி உணவை விரும்புகிறவர்களுக்கு உணவை கொடுக்கிறாராம் பகவான் பூமி ரூபத்திலேருந்து வீட்டையில் சொல்கிறார் இல்லையா காமா விஷூதானி தாரையாமிய மோஜசா புஷ்ணாமி சௌஷதே சர்வாஹா சோமோ பூத்வாரசாத்மக ஆஹ உணவை உணவை வேண்டுகின்றவர்களுக்கு உணவை வழங்குகிறார் சனோதி வாஜ சனகாங்கிறதுக்கு வாஜன்னா அன்னம் சனகாங்கிறது சனோதி இ சனகா ததாத்தின்னு அர்த்தம் சனாத்தி சனோத்தின்னா ததாதி ததாதி இது வாஜசனா வாஜம் சனோதி இஜசனா அதுக்கப்புறம் வாஜம்ங்கிறதுக்கு அர்த்தம் அன்னம் சனோ ததாத்தி சனோதிங்கிறதுக்கு ததாத்தி யாருக்குன்னு அர்த்தினாம் யார் வேண்டுகிறார்களோ அவர்களுக்கு தான் பொதுவாக சொல்கிறது உண்டு இப்போ இந்த பூமியில் இருக்கிற உணவு பொருளை எல்லாம் நம்ம பதுக்கக்கூடாது பதுக்கிறது ஒரு பாபம் எல்லாத்தையும் உள்ளே நாமளே வச்சிக்கிட்டு நமக்கு சாப்பிடணும் அப்படின்னு பதுக்கிக்கிறோமே அப்படி பதுக்கிற குணத்தினால்தான் இந்த மாதிரி நோயெல்லாம் வருகிறது பதுக்காமல் இருந்தோம்னா நிறைய நல்ல சமிருத்தியாக இருக்கும் எல்லாமே எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற அந்த எண்ணம் வராமல் இருக்கிறது ஒரு அவித்தியா மாயினுடைய காரியந்தான் அதாவது ஒரு ஸ்லோகம் இருக்குது க்ருதிதார்த்தே ஸ்ருஜத்யன்னம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது அதாவது இந்த தரா இந்த பூமி இருக்கே பசிக்கிறவனுக்காகத்தான் உணவை வழங்குகிறாள் பூமி தாய் அது உன்னுடையதோ என்னுடையதோ அல்ல நத்வம் நமே அது யாருன்னா பசித்தவனுக்குத்தான் உணவு கொடுக்கணும் ஆகையினால் நீ சாப்பிட்றவனா மாத்திரம் இருக்காதே எல்லாருக்கும் உணவை கொடுக்கிறவனாகவும் இரு அப்படின்னு அந்த ஸ்லோகம் நீ அனுபவிக்கிறவனாக மாத்திரம் இருக்காதே மற்றவங்களுக்கு அதை கொடு அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது அது நம்ம ஆசிரமத்தில் கூட அன்னது லட்சுமி கூடத்தில் கூட எழுதி போட்டிருக்கோம் நத்தம் த த பூமா தேவி உணவை பசித்தவனுக்கென்றே கொடுக்கிறாள் அது உன்னுடையதோ என்னுடையதோ அல்ல உணவை உண்பவனாக மட்டும் இருக்காதே உணவை வழங்குபவனாகவும் இருப்பாயாக அப்படிங்கிற கருத்துப்படி சொல்லியிருக்கு அஹ வாஜம் அண்ணா வாஜம் அன்னமும் சனோதி ததீதி मत्स्य विशेष அர்த்தம் பிரளையாம்பீங்க மத்ஸ்யவிசேஷருப்பாங்கி अतिशयने அதிசயனே இனிப்பய பிரளயாம்பசி ஷ்ருங்கவத் மத்ஸ்யவிசேஷரூபா ஷிருங்கி மத்வர்த்தீய அதிசயனே அதிசாயனே இனிப்பிரத்திய மத்வர்த்தீய அதிஷாயனே இனிப்பிரத்தியெல்லாம் வியாக்கரண விஷயம் ஆனால் இங்கே என்ன சொல்கிறார் இந்த மகா பிரளயம் வரும்போது பிரபஞ்சத்தில் ஒரு பெரிய மீன் கொம்போடு இருக்குமா அந்த கொம்பில் தான் எல்லா விதைகள் எல்லாம் கட்டு கட்டிவிடுவார்களாம் அவ்வளோ பெரிய ம இது வருமா பிரளயம் வரும்போது ஒரு மீன் வரும் அந்த மீன் பெரிசாயின்ண்டே போகுமா அதுக்கு கொம்பு இருக்குது அந்த கொம்பு ரூபம் அந்த ஷிங்கியோடு இருக்கக்கூடிய மத்ஸ்ய ரூபங்கிறார் கொம்புடைய மீனாக தோன்றுபவர் பிரளய காலத்தில் பிரளய அம்பசி பிரளய கால நீரில் ஷிருங்கவத்து ஷ்ருங்கத்தை உடைய கொம்பை உடைய மத்ஸ்ய விசேஷ ரூபா ஒரு விசேஷமான மீன் வடிவமாக இருக்கிறவர் ஆகவே அவருக்கு ஷிருங்கிணே நம அப்படின்னு ஒரு நாம ஷிருங்கிணே நமங்கிணே நம அடுத்தது ஜெயந்தா அரீன அதிசயேன ஜயத்தீ ஜெயஹே துர்வா ஜெயந்தா அரீனு அதிசயேன ஜெயதீ ஜெயஹே துர்வா ஜெயந்தஹா அரீனு அறீன சத்ருக்களை எதிரிகளை அதிசயேன நல்ல மேலோங்கி சென்று ஜெயதி ஜெயிக்கிறார் எதிரிகளை நன்கு வெற்றி கொள்பவர் ஆகையினால் அவருக்கு ஜெயந்தஹா அப்படின்னு பேர் ாட்டி ஜத்துக்கு காரணமாக இருப்பவர் நாம் அடைகிற வாழ்க்கையில் அடைகிற எல்லா வெற்றியும் நம்மால் அடையப்படுகிறதுன்னு நினைக்கக்கூடாது நமக்கு வெற்றியை தருபவர் இறைவன் தான் தோல்வியை கொடுக்கறது நம்ம பண்ண பாபத்தினால் வருது ஆனால் அதை கொண்டு நாம் முன்னேறணும் துவண்டு போகக்கூடாது ஆகா ஜெயஹேதுர்வா ஜெயந்தஹா திருச்செந்தூரில் இருக்கிற முருகனுக்கு ஒரு பேர் ஜெயந்திநாதர் அப்படின்னு பேர் அப்புறம் இந்திரனோட பையனுக்கும் ஜெயந்தஹான்னு ஒரு பேர் இருக்கு ஆஹா ஜெயந்தா அடுத்தது சர்வவித்து ஜெயி இது ரெண்டையும் ஒரு நாமாவாக ஆதிசங்கரர் சொல்கிறார் சர்வவி ஜெயி இது ஏக்கம் நாம படிக்கலாம் சர்வ விஷயம் ஞானம் அசி இத்தீ சர்வவித்து दुर्जयान तच्छीलाधिकारे इत्यादि इनि सर्वविच्च பாரீச்சுர் ஜேத்துமியீலாதி ஜிதீ இணவிச்சயவிஜ் ஜயீ இேக்கம் நமவிஷயம எல்லா விஷயத்தை பற்றின ஞானமும் அவருக்கு இருக்குது அதனால சர்வஜன் அர்த்தம் சர்வவித்து அப்படி அர்த்தம் அப்புறம் ஜெயி ஜெயிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் ஆபியந்தரான் ராகாதீன் நம்முடைய ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துக்குள்ளேயும் இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகள் அதாவது பகவான் பொதுவாக அப்படி வச்சு அவருக்கு அக அக அகசத்துருக்களும் இல்லை புறசத்துருக்க அகசத்துருக்களையும் புறசத்துருக்களையும் ஜெயித்தவர் அகத்திலே இருக்கக்கூடிய விருப்பு முதலானவைகளை புறத்திலே பாஷ் ஆபியந்தரான்னா உள்ளே இருக்கிற ராகாதீன் ராகம் முதலானியவைகளை பற்று முதலானியவைகளை விருப்பு முதலானவைகளை பாஷ்யான் வெளியில் இருக்கக்கூடிய ஹிரண்யாக்சாதீன்ஸ் ஹிரண்யாக்சன் இரண்யகசிப்பு முதலானவைகள முதலானவர்களெல்லாம் இதெல்லாம் துர்ஜயான் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அகத்தில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களையும் புறத்தில் இருக்கக்கூடிய அறக்கர்களையும் அழிப்பது சுலபமல்ல அரிதர் அரிதான செயல் துர்ஜயான் ஜேதும் ஷீல மசை இவர்களையெல்லாம் வெல்லுவதற்கான தன்மை பகவானிடத்தில் இருக்கிறதுனால அவருக்கு பேர் ஜெயின்னு பேர் இந்த இன்னு பிரத்யம் ஏன் வந்தது ஜெய்யி ஜெயினவ் ஜெயினஹாங்கிறதுக்கு காரணம் சொல்கிறார் தச்சீலாதிகாரே ஜிதிருஷி அப்படின்னு ஒரு சூத்திரத்தை கோட் பண்ணி இத்தியாதி பாணினிய வச்சனாதி இனி பிரத்யா ஜெயிங்கிற ஒரு சப்தம் எப்படி வந்திருக்குங்கிறதுக்கு காரணம் சொல்கிறார் ஆக கடைசியில் முடிவு என்னன்னா சர்வவிச் சசௌ ஜெயிச்ச இ சர்வவி ஜெயி ஆஹா இவர் எல்லாம் அறிந்தவராகவும் இருக்கிறார் அனைத்தையும் வெற்றி கொள்பவராகவும் இருக்கிறார் என்பதனால் இவர் சர்வவி ஜெயி அறிந்த வெற்றியாளர் எனப்படுகிறார் என்பது இந்த திருநாமத்தினுடைய பொருள் அடுத்த ஸ்லோகத்தை படிக்கலாம் தொண்ணூத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் சுவர்ணபிந்து ரோபியீஸ்வரேஸ்வர மஹாஹ்ரதோ மகாகர்த்த மகாபூதோ மகாநிதி சுவர்ணபிந்து ரோபியிந்து ரோபிய மோோ மகா மஹோ மகா மூமூ மி சுணபிந்தோயீஸ்வர மஹாஹ்ரோ மகா கர்த்தா மகாபூதோ மகாநிதி இதுலேயும் நாலு நாலு நாளும் எட்டு நாமாக்கள் இருக்குது இனி சுணபிந்து நாமத்துக்கு வியாக்கியானம் படிக்கலாம் பிந்தவ அவயவா சுர்ணா அசி இவர்ணபிந்து ஆண்காத் சுவத்தை வணம் பிந்துச்சே தன்மாத்மா சுணபிந்த சுர்ணிந்து ரெண்டு அர்த்தம் சொல்ற பிந்தவகா AVAYAVAHA பிந்தவகனா என்ன உறுப்புகள்ங்கிறார் சுவர்ண சதிருஷாக பகவானுடைய ரூப உறுப்பு எல்லாம் இருக்கேன் இப்படியே தங்கம் மாதிரி மின்றது சுவர்ண சதிருஷாகா தங்கம் போன்று இருக்கின்ற உறுப்புகளை உடையவர் ஆகையினால சுவர்ண பிந்துஹு ஆப்ர நகாத் சர்வயேவ சுர்ணா எல்லாம் நகம் வரைக்கும் தல தலைமுடியிலிருந்து நகம் வரைக்கும் எல்லாம் அ ஆப்ரணகாத் சிரப் பரியந்தம் சிரஃப் பரியந்தம் சர்வம் சுவர்ணகா சாந்தோகி உபனிஷத் ஒன்று ஆறு ஆறு அந்த மந்திரத்தை பார்த்தா தெரியும் அப்படின்னு ஸ்ருதியில் சொல்லியிருக்கு ஆகையினால பகவானுக்கு நாம் ஒரு ரூபத்தை உபனிஷத் நமக்கு சு உபதேசிக்கிறது அதில் உடம்பெல்லாம் அவயவங்கள்லாம் உறுப்புகளெல்லாம் தங்கமாக இருக்குன்னு அப்புறம் இன்னொரு அர்த்தம் ஓங்காரத்தில் வைக்கிறோம் இல்லையா ஒரு புள்ளி வைக்கிறோம் ஓம்ங்கிற அக்ஷரத்தில் மேலே புள்ளி வைக்கிறோம் அந்த அக்ஷரமாக இருக்காருங்கிறார் சோபனா வர்ணஹா அக்ஷரம் பிந்துஷ எஸ்மின் மந்த்ரே தன் மந்த்ராத்மாவா சுவர்ண ஓங்காரத்துக்கு இன்னொரு பேர் சுவர்ண பிந்துஹு பிரணவகாங்கிறது அதிகமாக ஒரு சப்தம் அஹ சோபனா வர்ணகா அஹ சுவர்ணகாங்கிறதுக்கு சிறந்த அக்ஷரம்ங்கிறார் வர்ணகானா என்ன அர்த்தம் அக்ஷரம் எழுத்து எழுத்தில் என்னது எழுத்து இருக்குது அதில் பிந்து இருக்குது அஹா சுவர்ணா பிந்து சுவர்ணானா நல்ல நல்ல எழுத்தும் நல்ல புள்ளியும் நல்ல எழுத்தாகவும் சிறந்த புள்ளியாகவும் எந்த மந்திரத்தில் எஸ்மின் மந்த்ரே எந்த மந்திரத்தில் இருக்கிறதோ தன் மந்த்ராத்மா அந்த மந்திரத்தின் ஸ்வரூபமாகவா ஸ்வரூபமாக யார் இருக்கிறாரோ அவருக்கு பேர் சுவர்ண பிந்து அப்படின்னா என்ன அர்த்தம் சுவர்ண ஆத்மா அதாவது அழகான எழுத்தாகிய ஓங்காரத்தின் ஓங்காரம் அதனுடைய பிந்துவாகவும் எழுத்தாகவும் பிந்துவாகவும் அதனுடைய அதனுடைய அர்த்த ரூபமாகவும் வியாபித்திருப்பவர் அந்த அக்ஷரத்தையும் ஓங்கார அக்ஷரத்தையும் ஓங்கார பிந்துவையையும் வியாபித்திருக்கக்கூடிய பிரம்ம தத்துவம் அப்படிங்கிறது அர்த்தம் சுவர்ணபிந்து அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் இதோட இதி நாம் நாம் அஷ்டமம் சதம் விவருத்தம் இதோட எட்டுநூறு நாமங்கள் எண்ணூறு நாமங்கள் விளக்கம் நிறைவு பெற்றனங்கிறார் இவ் இதி இத்தினா இவ்வாறு நாம் நாம் நாமங்களினுடைய அஷ்டமம் சதம் எட்டாவது நூறு நூறானது விபுத்தம் விளக்கப்பட்டது என்று சொல்லி நிறைவு செய்திருக்கிறார் ஆதிசங்கரர் நாமும் இந்த எட்நூறாவது நாமத்தோடு இந்த வகுப்பை பூர்த்தி பண்ணிப்போம் அடுத்த வகுப்பில் எட்நூற்றி நாமத்திலிருந்து படிக்க தொடங்குவோம் பகவானுடைய அனுகிரகத்தினால எண்ணூறு திருநாமங்களுக்கு பொருள் பார்க்கக்கூடிய ஒரு அனுகிரகம் நமக்கு கிடைச்சிருக்கு தொடர்ந்து படித்து நிறைவு செய்வதற்கு பகவான் நமக்கு பரிபூர்ணமாக அனுகிரகம் பண்ணட்டும்னு சொல்லி உங்களையெல்லாம் வாழ்த்தி இன் இன்றைய வகுப்பை இந்தளவிலே நிறைவு செய்கிறேன் விஷ்ணும் ஜிஷ்ணும் மகாவிஷ்ணும் பிரபவிஷ்ணும் மகேஸ்வரம் அநேக ரூப தைத்தியாந்தம் நமாமி புருஷோத்தமம் நமோஸ்வநந்தாய சஹசிரமூர்த்தையே சஹசிரபாதிசிரோருபாகவே सहस्रना पुरुषाय शाश्वते सहस्रकोटिुगधधारिणे नम गोविंदनाम संकर्तन गोविंद नाम गोविंदा गोविंदा सद्गुनाथ महाराज की जय गुरुनाथ स्वामी कै